என்னநேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் செந்தமிழன் ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவரு வேலை தேடுறதுக்காக வேற ஊருக்கு போயி பாக்கணும்னு முடிவு செய்யறாருங்க வேற ஊருக்கு போகணும் அப்படின்னாக்க அவங்க அந்த பாலைவனத்தை கடந்து போகணுங்க ஆனா பாலைவனத்தை கடந்து போகணும்னா மூணு நாள் ஆகும்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 போயிட்டே இருக்கும் போது ரொம்ப தூரம் போய் போய் போய் அவருக்கு ரொம்ப களைச்சு போயிடுது ரொம்ப சோகமாவும் ஆயிடுறாரு ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்பவே முடியாம போயிடுது இவரே நடந்த போக்குள்ள தனக்குள்ளேயே பேசிட்டு போறாரு அடக்கடவுளை வேலைக்கு போனும்னு நினைக்கும் போது நமக்கு இப்படி ஒரு சோதனையெல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம வேலைக்கு போறதுக்குள்ளரே நம்ம போயிருவோம் போலையாட்டுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரி இப்படி இருக்கும் இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க உடம்பு கை கால எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுது